நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினமும் துளிக்காக சென்னையிலிருந்து உங்கள் அன்பு அலுமேலு பெண்களுக்கு முகத்தில் தேவையற்ற முடி வளர்வதை போக்கக்கூடிய எலிய மருந்து என்னென்னு பார்ப்போம் பப்பாளி காய அரைச்சு அதனுடன் மஞ்சள் கலந்து அடர்த்தியாக முடி வளர்ந்திருக்கும் இடத்தில் தடவி வரவும் பிறகு நன்கு சுத்தம் செய்யவும் இதை தொடர்ந்து செய்து வந்தால் முகத்தில் முடி வளர்வது நின்று போகும் என்ன உங்களுக்கு இந்த துளி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்